ஒன்பது நம் தாயார் என்னிடம் அவர்கள் அப்போது அல்லாஹுவை தவிர வேறு இறைவனில்லை விரைவில் வரவுள்ள தீமை காரணமாக அரபு மக்களுக்கு கேடுதான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரின் தடுப்பு சுவர் இன்று இந்த அளவு திறக்கப்படுகிறது என்று கூறி தன் ஆட்காட்டி விரலாலும் அதை அடுத்த பெரு விரலாலும் வளையமிட்டு காண்பித்தார்கள் அப்போது நான் அவர்களே எங்களில் நல்லவர்கள் இருக்கும் நிலையில் நாங்களும் அழிந்து விடுவோமா என்று கேட்டேன் ஆம் தீமை அதிகரித்து விட்டால் என்று நபி செல்லும் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு ஒன்று முஸ்லிம் இரண்டு